எனக்கு அனுமதி தாருங்கள் என்று ஒருவர் கேட்டார் என் சமுதாயத்தில் சுற்றுலா என்பது அல்லாஹுவின் வழியில் அறப்போர் கூறிவதாகும் என்று நபி செல்லம் வாஹு அலி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அபு தாவாத் இரண்டு நான்கு எட்டு ஆறு